प्रपन्न पारिजाताय कृष्णाय पुरुषस्य ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நம புருஷ் भगवान श्री कृष्णर இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் எந்த ஒன்றை அடைந்து விட்டால் மீண்டும் திரும்ப மாட்டோமோ அதுவே என்னுடைய மேலான இருப்பிடம் அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல இருப்பிடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்படியே சொற்பொருளாக எடுத்துக்க கூடாது எந்த ஒன்றை உணர்ந்து விட்டால் நாம் மீண்டும் இந்த வேற்றுமை உலகத்தை உண்மை என்று கருதி அதிலே உழல மாட்டோமோ அதுவே உண்மையான தத்துவம் என்று புரிந்துகொள்ள வேண்டும் அந்த உண்மையே உணர்வது எப்படி அதுக்குதான் இங்க இந்த ஸ்லோகத்தில் பகவான் விஷயத்தை உபதேசம் பண்ற இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற வரிகளை கவனிக்கணும் ஹே பார்த்த அர்ஜுனா சரஹா புருஷா அனன்யா பக்தியா லப்யாஸ்துவான் இருக்கு லப்யகா தூ அனநயா அப்படின்னு இருக்குது அந்த சொல் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா தூ ஆனால் அந்த முதல் ஸ்லோகத்தோடு கனெக்ட் பண்ணிக்கணும் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அது பொறிகளுக்கும் மனத்துக்கும் புலப்படாதது அதாவது அது இந்திய விஷயங்கள் அல்ல சென்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லை அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் அது அழியாத பொருள் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன அதுவே வாழ்க்கையின் மேலான குறிக்கோள் அந்த உண்மையை உணர்வதே வாழ்க்கையின் மேலான குறிக்கோள் அப்படிங்கிற கருத்தை உபதேசம் பண்ணினார் இங்கே அதுக்கு உபாயம் சொல்கிறார் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுன்னா அனன்யா பக்தியா சஹா பரஹா புருஷகா லப்யா அனன்யான்னு சொன்னால் ஆத்மாவை தவிர வேறு எந்த விஷயத்திலையும் மனதை செலுத்தாமல் இங்கே அனன்யபக்தின்னு சொன்னால் சாதாரணமாக வைராக்கியத்தோட கூடின பக்தின்னு அர்த்தம் ஆனந்தமே வடிவான இன்பமே வடிவான அறிவே வடிவான உணர்வே வடிவான இறைவன் எனக்கு வேண்டும் வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த எண்ணத்துக்கு அனன்ய பக்தின்னு சொல்கிறது வழக்கம் ஆனால் ஆதிசங்கரர் சொல்கிறார் இங்கே அனன்ய பக்தின்னு சொன்னால் ஞானலக்ஷணையா ஆத்ம விஷயத்தை சார்ந்த ஞானலக்ஷண பக்திங்கிற அதாவது வேதாந்தம் படிக்கிறது தான் இங்கே பக்திங்கிற சொல்லால் குறிப்பிட்றார் தத்துவசாஸ்திரத்தை படிக்கிறது இது பின்னாலேயும் வரப்போகிறது பதினெட்டாவது அத்தியாயத்தில் பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் எஸ்ச்சாஸ்மி தத்வத்தா தத்தோமாம் தத்துவத்தோ ஜாத்வா விஷத்தே ததனந்தரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரப்போகிறது பதினெட்டாவது அத்தியாயத்தில் அங்கேயும் இதே பொருளைத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஆக அனநக்தினால் அடையப்படுபவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறிவால உணரப்படுபவர் அப்படின்னு பொருள் அந்த அறிவாள உணர்றதுக்கு தத்துவ நூல்களெல்லாம் உதவி புரியும் குருநாதர் உதவி புரிவார் குருநாதர் அந்த சொற்களை எல்லாம் எடுத்து விளக்கி சொல்லுவார் ஆகவே அனநக்தியினால் அடையப்படுபவர் என்பதற்கு பொருள் தத்துவ சாஸ்திரங்களை படிப்பதற்குரிய தகுதிகளை வளர்த்து கொண்டு தத்துவசாஸ்திரங்கள் வாயிலாக அந்த மெய்யறிவால் உணர வேண்டும் எப்பொருள் எத்தன்மை தாயினுங்கிற குரலை மறக்கவே கூடாது நாம அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் தத்தம் எவரிடத்தில் எல்லா ஷரீரங்களும் எல்லா ஸ்தூல பிரபஞ்சங்களும் சூக்ம பிரபஞ்சங்களும் ஒடுங்கி இருக்கின்றனவோ எவரால் இவை அனைத்தும் இதம் சர்வம் தத்தம் வியாப்தம் வியாபிக்கப்பட்டு இருக்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த தூய உணர்வில் அனைத்து உலகங்களும் இருப்புடையதாக இருக்கின்றனவோ எந்த தூய உணர்வால் இந்த வேற்றுமை வடிவான பிரபஞ்சங்கள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டு இறைந்து நிறைந்திருக்கிறதோ அந்த மேலான பரமபுருஷனை மெய்ப்பொருளை அந்த தூய உணர்வாகிய இறைவனை தூய அறிவால் அன்போடு கூடிய அறிவால் தான் உணர முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுகிறார் நாம் சாஸ்திரங்களை அன்போடு கூடிய தன்மையோடு ஆராய்ந்து அதன் மூலம் அறிவை பெற்று இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் இது ஞான லக்ஷண பக்தி அதனால் தூய அறிவை பெறக்கூடிய ஒரு பக்தியைத்தான் இங்கே பகவான் உபாயமாக சாதனமாக உபதேசித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக ஏன சர்வமிதம் தம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம்